வணக்கம் நவம்பர் பத்து இரண்டாயிரத்தி இருபது நட்டினியின் பொது அறிவு குவியல் நிகழ்ச்சிக்காக அறிமளம் சஜிக்குமார் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று மண்புழு வளர்ப்பு குறித்த ஆராய்ச்சி வெர்மிகல்ச்சர் என்று அழைக்கப்படுகிறது இரண்டு டேவிஸ்கோப்பை டென்னிஸ் விளையாட்டோடு தொடர்புடையது மூன்றாவது கேள்வி உலக புத்தக தினம் ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி கொண்டாடப்படுகிறது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று தேசிய நெடுஞ்சாலை முன்னூற்று ஆறு எந்த மாநிலங்களை இணைக்கிறது இரண்டாவது கேள்வி இந்தியாவில் முதன் எந்த மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்கப்பட்டது மூன்றாவது கேள்வி சஞ்சீத் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் இந்த கேள்விகளுக்கான பதில்களை நாளைய நற்றினை பொது அறிவுலில் கேட்கலாம் நன்றி வணக்கம்